நமக்காக தமது ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தெய்வீக பாதுகாப்பு டிவைன் செக்யூரிட்டி வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி அப்பொழுது ஏற குறைய மணி நேரமாக இருந்தது ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று சூரியன் இருளடைந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாய் கிழிந்தது ஏசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டுச் சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த மக்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள் அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த பெண்களும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் யோசேப்பு எனும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான் அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான் அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அறிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவனுமாயிருந்தான் அவன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மனையில் வெட்டப்பட்டதும் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லரையில் வைத்தான் என் மனப்பாட வசனம் லூக்கா இருபத்தி மூன்று பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் ஃபாதர் இன்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமண்ட் மை ஸ்பிரிட் முடிந்தது என்று வீர முழக்கமிட்ட ஆண்டவர் அத்துடன் தமது சிலைவை வார்த்தைகளை முடித்துவிடவில்லை தந்தையின் மடியில் செல்ல பிள்ளையாயிருந்தவர் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தமது உயிரை கொடுப்பதற்காகவே விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து தந்தையின் திருச்சித்தத்தை நிறைவேற்றி முடித்து இறுதியில் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்தை தாம் நேசித்த தந்தையின் கைகளிலே தமது ஆவியை பத்திரமாய் ஒப்புவிக்கிறார் இயேசுவின் உயிரை எவரும் எடுக்க முடியவில்லை இயேசுவின் உயிரை அவர் தாகமாக உணர்ந்து தமது உயிரை அவர் கொடுத்து விட்டார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இருந்தவரும் அவரே இருப்பவரும் அவரே இருக்கப் போகிறவரும் அவரே துவக்கமும் அவரே முடிவும் அகரே அகரமும் அவரே நகரமும் அவரே ஆல்பா அண்ட் ஒமேகா ஏ அண்ட் ஜெட் ஆதியும் நீரே அந்தமும் நீரே எனவே நாளையை குறித்து நாம் விளங்க தேவையே இல்லை நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்தை என் தந்தை எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் தந்தையின் கையில் இருந்து பறித்துக் கூடாது என்றார் இயேசு இயேசுவின் கரங்களில் நாம் இருக்கிறோம் பிதாவின் கரங்களில் நாம் இருக்கிறோம் இணையற்ற பாதுகாப்பு இதைத்தான் பவுல் கொலோசியர் மூன்று மூன்றிலே இப்படி சொன்னான் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடன் கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது யோர் லைஃப் இஸ் வித் எனவேதான் பவுல் மிகுந்த நம்பிக்கையுடன் இவ்விதம் கூறினார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று இரண்டு திமுக ஒன்று பன்னிரெண்டிலே திமுக எழுதினார் வலுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் கடவுள் வல்லவராயிருக்கிறார் அப்படியானால் ஒரு கேள்வி ரட்சிப்பை ஒருவர் இழக்க முடியுமா வேத வல்லுநர்கள் இக்கேள்வியில் இரு பிரிவாய் நிற்கிறார்கள் முதல் பிரிவினர் கடவுள் செய்வதை அழுத்திக் கூறுகிறார்கள் அடுத்த பிரிவினர் மனிதன் செய்ய வேண்டியதை அழுத்திக் கூறுகின்றனர் முதல் பிரிவை கால்வினிஸ்டிக் தியாலஜி என்று சொல்வார்கள் இரண்டாவது வகுப்பை ஆர்மீனியன் தியாலஜி என்று சொல்வார்கள் என்னை பொறுத்த அளவிலே இரண்டையும் இணைக்க வேண்டும் இணைத்தால் வேதம் கூறும் சமநிலை கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து அதாவது என்னை காக்க கடவுள் வல்லவர் அவரால் முடியும் அவரிடமிருந்து பிசாசு என்னை பறித்து கொள்ள முடியாது ஆனால் அவரது கரத்தை நான் பற்றி வேண்டும் அவரது கரங்களில் என்றுமே பாதுகாப்புதான் இன்னொரு விதமாக நான் சொல்வேன் நான் இல்லாது கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் இல்லாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது வித் அவுட் மீ காட் வில் நாட் வித் அவுட் காட் ஐ கே அதாவது அவர் முற்றுமுடியை என்னை ரட்சிப்பார் நான் எனது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் அருமையான ஒரு பாடல் உண்டு சேஃப் ஆம் ஐ சேஃப் இன் தாலோ ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் Sheltered over, sheltered over with his love forevermore. No ill can harm me. No fear alarm me. For he keeps both day and night. Safe am I, safe am I in the hollow of his hand. Pitha we umadukai hedil en avie oppavikere. Father, in your hands I commend you. நல்ல ஆண்டு இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்களுமே துதிக்கிறோம் முதல் பெரிய வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே தமது ஜீவனை விட்டு தமது ஆவியை உம்முடைய கரங்களில் பத்திரமாய் ஒப்புவித்ததற்காக உண்மை துதிக்கிறோம் பிதாவினிடத்தில் ஒப்பு எதுவும் அந்நாள் வரை இருக்கும் என்கிற சத்தியத்தை இன்றையங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் நீர் பெரியவர் உம்முடைய கையிலிருந்து ஒருவனும் எங்களை பறித்து கொண்டு போவதில்லை கர்த்தாவே விதமான நிச்சயமான ரட்சிப்பை நீர் எங்களுக்கு பட்சமாய் அருளியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே எல்லாவித சூழ்நிலைகளிலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து அவரிடத்தில் காரியத்தை ஒப்புவித்து அவர் மேலேயே சார்ந்திருக்க எங்களுக்கு அதுவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் பயிற்சியாய் இருக்கட்டும் மறுபடியும் செலுவில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே